ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா நமவ ஊர்வமூலமாசி எஸ் பண்ணி वेद சேதவி இந்த புருஷோத்தம யோகத்தில் உபதேசத்தை பகவானே தொடங்குகிறார் நேற்றைக்கு இதுக்கு ஒரு முகவரை சொல்லியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியை தான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது பகவான் தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு மரத்தோட உருவகத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறார் எதுக்காகன்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு பற்று நீங்க வேண்டும் என்பதற்காக பற்று நீங்கியனவனுக்குத்தான் மெய்ப்பொருள் தத்துவம் எல்லாம் தெளிவாக விளங்கக்கூடிய தகுதி வரும் மற்றவனுக்கு வராது வாழ்க்கையில் மிக உந்த பற்று இருக்கிறவனுக்கு மெய்ப்பொருளை உணரக்கூடிய தகுதி இல்லைன்னு ஆதிசங்கரர் சொல்லுகிறார் அதனால வாழ்க்கையினுடைய தன்மைய உபதேசம் பண்ணணும் அதுக்கு ஒரு மர உருவகத்தை எடுத்துக்கொள்றார் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம் யஹா தம் வேத சஹா வேதவித்து இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதம் அது எவன் ஒருவன் அதனை அறிகிறானோ அவனே அதை அறிந்தவன் ஆவான் வேதவித்து யஹா தம் வேத எவன் ஒருவன் அதனை அறிகிறானோ சஹா அவன் வேதவித்து வேதவித்துன்னா இந்த இடத்துல ஆதிசங்கரர் பொருள் சொல்றார் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவன் சாஸ்திரத்தின் ஆழ்ந்த பொருள் முக்கியமான மெய்ப்பொருளை உணர்ந்தவன் எவன் அதனை அறிகிறானோ அவனே வேதத்தின் உட்பொருளை அறிகிறான் எதனை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்ன இங்க விஷயம் என்னன்னா இந்த வாழ்க்கையை இறைவனோடு இணைத்து அறிய வேண்டும் இறைவன் இல்லாமல் இப்பிரபஞ்ச வாழ்க்கை இல்லை இப்ப இந்த உடம்புக்குள்ள நான்கிற ஒரு தத்துவம் இல்லாம இந்த உடம்புங்கிற கருவி இல்லாம இந்த உலகத்தை நாம் அறிய முடியாது என்னை நான் என்கின்ற தன்னுணர்வோடு சேர்த்துத்தான் நான் அறிகிறேன் என்பதை போல இந்த பிரபஞ்சத்தை இறைவனோடு சேர்த்து எவன் அறிகிறானோ அவன்தான் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவன் என்பதுதான் கருத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு மரம் இருக்கு ரொம்ப நாளா இருக்கு அந்த மரம் அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது அஸ்வத்தம்னு சமஸ்கிருதத்தில் சொன்ன அரச அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆதிசங்கர் சொல்றார் பிறகு சொல்றேன் இந்த மரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் காரணத்தை மேலாக கொண்டிருக்கிறது மேலான காரணத்தை ஊர்தூலம் ஊர்தம்னா மேலே அர்த்தம் மூலம்னா காரணம் அர்த்தம் இந்த இடத்துல மேலே அப்படியே எடுத்துக்க கூடாது மேலானதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் காரணம் மேலானது அப்படின்னு அர்த்தம் காரணம் கண்ணுக்கு தெரியாது மரத்தோட வேர் கண்ணுக்கு தெரியாது மரம் தான் கண்ணுக்கு தெரியும் ஆகவே இங்கே மரம் மேலே இருக்குதுன்னு சொல்லி மேலே வேர் இருக்குதுன்னு நினச்சிக்க முடியாது இல்லை மரத்தோட வேர் மேலே இருக்குதுன்னு நினச்சிக்கிண்டு மேலே வேர் இருக்குது கீழே கிளையெல்லாம் இருக்குது இதுக்கு என்னெல்லாமோ கதை சொல்கிறாங்க ஒரு ஒருத்தரும் அதாவது ஒரு மரம் கீழே விழுந்து கிடந்தது வேறு மேலே கிடந்தது கீழே இருந்து அதை பார்த்து ஒருத்தர் சொன்னார் ஸ்லோகம்னு ஆனால் இது ரிக்வேதத்திலிருந்தே இருக்கு கடோபனிஷத்துலயும் இருக்கு ஊர்தூலோ சூரிய நமஸ்கார மந்திரம் தைத்திரிய ஆரண்யத்துலயும் இருக்கு ஊர்த மூலமா வாக்ஷாகம் அப்படின்னு இருக்கு ஆக இந்த இடத்துல மூலம் என்றால் காரணம் ஊர்தம் என்றால் மேலானது காரணமாகிய வேரை மேலானதாக கொண்ட இந்த மரம் சாகம் சொன்னா கிளைகள் கிளைகள் வெளிப்பட்டிருக்கிறது கீழானதுன்னு அர்த்தம் தாழ்ந்ததுன்னு அர்த்தம் வேர்கள் மேலானது இலைகள் கிளைகளோடு இருக்கக்கூடியவை தாழ்ந்தது காரணம் உயர்ந்தது காரியம் தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதகான்னு சொன்னா தாழ்ந்ததுன்னு அர்த்தம் ஊர்த்தம்னா மேலானதுன்னு அர்த்தம் காரணம் மேலானது காரியம் கீழானது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நான் இந்த அளவுல இன்னைக்கு சொல்லியிருக்கேன் மேலும் இந்த ஸ்லோகத்திற்குரிய பொருளை நாளைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் அஸ்வத்தம் பிராகுரயம்